சீராய் செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராக வர்க்குப் புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்துகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தடவு பன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாயா மேரவர்களே திருமதி அலமேல் புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவானேன் வணக்கம் எழுபத்தெட்டு ஸ்லோகங்கள் ஆகியிருக்கின்றன இன்று எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் சேவிக்க இருக்கிறோம்யானவாப்பியாம் பகுலதமதமக பங்கபூர்வம் விதாரிய புரோபிண்ணம் பத்திரபார்ஷேஷு அவிரலம் அருணச்சாயா விஸ்ஃபுரந்த கல்யாணி கிரியாத்வக கமலமிவ மகன்மண்டலம் சண்டபானோ அன்வீத்தம் திருப்திகேதோ அசக்ரத் அலிகுலாக்காரிணா ராகுணா எத்து இந்த ஸ்லோகத்திலே ஒரு பொய்கையிலே மலர்ந்திருக்கும் தாமரை சூரியனுக்கு ஒப்பாகச் சொல்லுகிறார் பொய் எது தாமரை மலர்ந்திருக்கும் சேரு எது இலைகள் எவை செந்நிறம் எது அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்றார் உத்தியத்து உத்தியத்துன ரைசிங் அப் அதாவது மேலே எழும்புகின்ற என்ன அப்படின்னா ஜித்தியான வாப்பியாம் பகுலதம விதாரிய வாபின்னா குளம் உத்தியானம்னா நந்தவனம் ஜித்தியான வாபின்னா ஆகாயமாகிய நந்தவன குளத்திலே இப்ப தாமரை மலர் மலரணும்னா ஒரு குளம் வேணும் இல்லையா அதை சுற்றி நந்தவனம் வேணும் தோட்டம் வேணும் எதிரா தோட்டம்னா ஆகாசம் தான் தோட்டமா அந்த தோட்டத்திலே அந்த ஆகாயத்தினுடைய பரந்த இடம் தான் குளம் போல இருக்கிறது ஜிவ் அப்படின்னா ஆகாசம் பகுலத்தம தமக பகுள அப்படின்னா மிகவும் பகுலத்தமனா மிக மிகவும் தமக என்றால் இருட்டு மிகவும் இருட்டாக இருக்குது ஆகாசத்துல காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே அந்த இருட்டு தான் என்னவான் சேரு அப்படிங்கிறார் தாமரை சேற்றிலே தான் முளைக்கும் செற்றிலே மலரும் செந்தாமரைன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த சேரு என்ன நேரமா இருக்கும் கருப்பா இருக்கும் இந்த ஆகாசம் இருக்க சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னால இருக்கிற அந்த கருத்து ஆகாயம்தான் தாமரை முளைக்கக்கூடிய சேருங்கிறார் அந்த சேரு கருப்பா இருக்குதுங்கிறதுக்கு இங்க இருக்கிற இரவு இருட்டை சொல்றார் ராத்திரி இருட்டு எப்படி இருக்குதுன்னா தமக தமகனா இருட்டு பகுலத்தமான மிக மிக மிகுந்த இருட்டு இந்த இருட்டை இவர் ஏன் சகதியா சொல்றாரு அப்படின்னா இருட்டு சகதி ரெண்டுமே இந்த உலகத்துல கீழ்மையாக மதிக்கப்படுகிறது ஒருத்த வந்து ஒரு குழந்தைய தவமா தவம் பெற்றெடுத்து அதை அதை இஷ்டப்படி விளையாடுறவனா அது விளையாடும் போது வலிங்கித்தரையில் விளையாடுனா அவனுக்கு சந்தோஷம் ரோட்டுக்கு போகிறேனாலே சம்மதிக்க மாட்டான் ஐயோ ரோட்டில் எத்தனை வண்டி வாகனம் போகுது எவ்வளோ தூசி அங்கெல்லாம் போய் ஆடாதேம்பான் அவனுக்கு தெரியாமல் அவன் பேச்சை மீறி அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு ரோட்டையும் தாண்டி அந்த பக்கம் இருக்கிற எரும மாடு குளிக்கிற குட்டையினுடைய சகதியில் போய் இறங்கி சதசதம் தப்பு தப்பு தப்புன்னு அடிச்சுட்டு விளையாடுது இதை யாராவது விரும்புவாங்களா ரசிப்பாங்களா கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க சேரு என்பது இந்த உலகத்துல யாராலும் விரும்பப்படாத ஒன்று இருட்டையும் யாரும் விரும்புறதில்லை அப்போ அறிவு கலக்கம் அஜானம் என்பதை இங்கே சேராகவும் இருட்டாகவும் சொல்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளும் அரக்கர்கள் இருக்கிறார்கள் அரக்க குணம் இருக்கு ராட்சச குணம் எல்லாருக்கும் இருக்கு கோபம் வரும்போது அந்த ராட்சசன் தான் எந்திரிச்சி நிக்கிறான் கண்டபடி பேசுறதுக்கு வாயில வார்த்தைகள் தோணுகிற போது அந்த ராட்சசன் தான் தலை தூக்குறான் அப்ப இந்த சூரியன் அதிகாலையில இருட்டை போக்குகிற போது சேற்றிலே செந்தாமரை முளைக்கிறதுன்னு அர்த்தம் என்ன உங்க புத்தியில இருக்கக்கூடிய அந்த துர்க்குணங்களை எல்லாம் அழித்து இவன் நற்குணமாகிய தாமரையை உதிக்க பண்ணுகிறான் குண்டரணி சக்தியிலே இந்த ஆத்மா கைவல்யம் என்ற மோட்சத்தை அடைகிறதுனா அங்கே தாமரை மலருதுன்னு தான் சொல்றேன் உள்ளத்தின் தாமரை கவிழ்ந்த தாமரை முட்டு போல இருக்குதான் யோகம் செய்து செய்து இந்த ஆத்மா முன்னேற்றம் அடைகிற போது அது அப்படியே நிமிர்ந்து மலர்ந்து விடும் என்கிறார்கள் இங்க இருக்கிற சகசிராரம் என்பதும் தாமரையா தான் சொல்லியிருக்கிறான் அப்போ நல்லறிவு நல்ல ஞானம் என்பதை சேரு அல்லது இருட்டு என்ற அஜானத்திலிருந்து பிரித்தெடுத்து சூரிய நாராயணன் நமக்கு தருகிறான் அப்படிங்கிறது கருத்து ஏன் அப்படின்ன இந்த ஆத்மாக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மனவாழ்விலே பிள்ளைகளை பெற்றெடுக்கிற போது ஏழு பிள்ளை நல்ல பிள்ளைன்னா மூணு பிள்ளை கெட்ட பிள்ளையா பிறகுது இங்கேயும் அப்படித்தான் வானலோகத்திலையும் அப்படித்தான் எங்கேயுமே அப்படித்தான் அப்போ இந்த மூணு பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூணு மூணுன்னு சேர்ந்தா தீயவர்கள் கூட்டம் என்று ஒரு புதிதாக ஒரு கூட்டம் உருவாகுது அப்போ அந்த தீய கூட்டம் நல்லவர் கூட்டத்துக்கு ஏற்படுத்தும் பாதிப்பை பகவான் காக்க அசுரர்களிடமிருந்து காக்க வேணும் அதுக்கு சூரியனை தொழுங்கள்ங்கிற நீங்க வாழ்கிற சமுதாயத்திலே எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறாங்க நல்லவர்களாக இருந்துட்டால் வீட்டுக்கு பூட்டு பூட்டு வியாபாரமே படுத்துருவேன் யாருமே பூட்டு போட மாட்டான் சாவி வாங்க மாட்டான் இங்கே நிலைமை எப்படி இருக்கிறான்னா சைக்கிளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பூட்டுகளை பயன்படுத்துங்கள்னு போடுறாங்க சில இடங்களில் இரண்டுக்கும் மேற்பட்ட பூட்டுகளை பயன்படுத்துகிறதுனு போடுறான் காரணம் என்னன்னா தீயவர்களும் இந்த சமுதாயத்திலே உருவாகிறார்கள் அப்போ தீயவர்களை போக்கி தருவதற்கு இந்த சூரிய அருள் செய்கிறான் இந்த யாக யக்கங்கள் பண்ணும்போது நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க யாககுண்டம் அமைக்கிறாங்களே அந்த பெரிய யாககுண்டத்துக்கு கிழக்கு பக்கத்தில் உத்தரவேதின்னு ஒரு தனியாக ஒரு யாககுண்டம் அமைப்பாங்க முறைப்படி செய்யற போது இதுக்கு ஒரு வரலாறு உண்டு கதை உண்டு என்ன அப்படின்னா இந்த உத்தரவேதி இருக்கிற வேதியினா இந்த யாககுண்டம் அந்த உத்தரவேதி என்பது ஒரு அதிதெய்வத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது எல்லாத்துக்குமே தேவதை இருக்குதுங்க இப்ப சந்திரன் நம்ம பார்க்கிறோமே அதுக்கு அதிதெய்வம் சந்திரன் அது மாதிரி அக்னிக்கு அதிதெய்வம் அக்னி பகவான் யாக குண்டத்துக்கும் ஒரு அதிதெய்வம் இருக்கிறது இந்த உத்தரவேதி என்ற யாககுண்டத்துக்கு அதிதேவதை எப்படிப்பட்டது அப்படின்னா யாகம் செய்கிறவர்கள் என்ன வரம் கேட்டாலும் வாரி வழங்கக்கூடிய தன்மையுள்ள ஒரு தேவதை அப்போ இந்த தேவர்கள் என்ன நினைச்சாங்களா இந்த உத்தரவேதி என்ற இந்த யாககுண்டத்துக்கு அதிதெய்வம் என்னைக்குமே தேவர்கள் பக்கம் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கிட்டா அசுரருக்கு அந்த வரமெல்லாம் கிடைக்காது இல்லையா அப்படின்னு தேவர்கள் முடிவு செய்தார்கள் இதை பார்த்துட்டு அசுரர்கள் என்ன பண்ணாங்க நாமும் அந்த உத்தரவேதியை கை கொள்ள வேண்டும் என்று அவர்களும் அந்த உத்தரவேதி என்ற யாககுண்டத்துக்குரிய அதி தேவதையை தன்பக்கம் இழுக்க பார்த்தார்கள் அப்போ அந்த தேவதை பார்த்துச்சா இவனுகளும் வான்னு கூப்புடுறானுங்க அவனுகளும் வான் கூப்பிடறானுங்க நம்ம எந்த பக்கம்டா போதுன்னு ஒரு சிங்கமாக மாறி ஓட்டம் பிடித்தது இந்த இடத்துல இருக்க வேண்டாம்டா அப்படின்னு அப்போது தேவர்கள் துரத்தி கொண்டு போனார்கள் தேவர்களை விட அது வேகமாக ஓடி போயிடுச்சு அப்போது இந்திரன் துரத்துவதை நிறுத்திட்டு அங்கிருந்து தூரத்துலேருந்து கூப்பிட்டான் உத்தரவேதி தேவதையே சற்று நெல் அப்படின்னா அது அங்கேருந்து தெரியும் பார்த்துச்சு நான் உன ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ இனிமே தேவர்கள் பக்கம் மட்டுமே இருக்கிறதாக வாக்குறுதி கொடுப்பாய உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேட்டு வாங்கிப்பேன் என்கிட்ட அப்படின்னு அப்போ அந்த தேவதை சொல்லிச்சு இனிமேல் யாகம் பண்ணுறபோது முக்கிய யாககுண்டத்தில் ஆகுதி செய்கிறதுக்கு முன்னாலே எனக்கு ஆகுதி செய்யணும் உத்தரவேதி என்று சொல்லப்பட்ட அந்த சின்ன ஆகுதியை மடக்கி முதல் ஆகுதி செய்ய வேண்டும் இந்த வரம் நீ எனக்கு கொடுப்பியானா நான் தேவர பக்கம் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் சரி அப்படின்னா இனிமேல் நடக்கும் சகல யாகங்களிலும் உனக்கு தான் முதல் ஆகுதி உடனே அன்று வரை பெரிய யாககுண்டத்துக்கு தான் முதல் மரியாதை அப்புறம்தான் சுற்றி போகிறோம் பின்னால அதுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம சப்பு ஜூனியராக இருந்துக்கிட்டு நமக்கு முதல் மரியாதைன்னு அந்த பெரிய கௌரவம் இல்லையா சரின்னு சம்மதிச்சு அன்று முதல் அந்த உத்தரவேதி என்ற யாககுண்டத்துக்குரிய அதிதேவதை தேவர்கள் பக்கமே இருப்பதாக உறுதி கூறியது இதை பார்த்த உடனே அசுரர்களுக்கு கோபம் வந்துருச்சு உடனே அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அடிப்பதற்கு ஓடி வந்தார்கள் அப்போ அனைவரும் பெருமாளை யாசித்தார்கள் அப்போ இந்த சூரிய நாராயணன் என்ன செய்தான் தேவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு அந்த அசுரர்களை அடித்து துரத்தி விட்டான் அப்போ இந்த அசுரர்கள் பண்ணாங்க நம்ம பலத்தால் ஜெயிக்க முடியாது அதனால நம்மெல்லாம் சன்னியாசிகளாக வேஷம் போட்டு கொண்டு போவோம் நம்மை சன்னியாசிகள் என்று நம்பி அவர்கள் அங்கே உள்ள அனுமதிக்கிற போது அந்த உத்தரவேதி என்ற தேவதையை பார்த்து அவங்க கொடுக்கறதா சொன்ன விஷயத்தை விட நம்ம பெரிய வரமா கொடுத்து கேன்வஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கள் சன்னியாசிகளாக வந்தார்கள் அப்போ இந்திரன் பார்த்தா இதெல்லாம் போலி சன்னியாசிகள் இவனுடைய சன்னியாசு சம்பந்தமே கிடையாது என்று தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே அவர்களை துண்டு துண்டாக வெட்டி ஓனாய்களுக்கு இரையாக போட்டான் இந்த இந்திரன் வெட்டியதும் ஓனாய்கள் ஓடி வந்தன இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த உத்தரவேதி என்ற யாக குண்டத்துக்கு பக்கத்திலேயே இந்திரன் வெட்டான் தெற்கு பக்கத்துல அங்கதான் ஓனாயெல்லாம் வந்து சாப்பிடுது உடனே இந்த உத்தரவேதி தேவதை என்ன சொல்லிச்சான் எனக்கு நீங்க முதலாகுதி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வரம் கொடுக்கறா பேர் வழியின்னு என் பக்கத்துல கொண்டாந்து அசுரலாம் வெட்டி போட்டு ஓனாய தீங்குறதுக்கு சமபந்தி பண்ணி விட்டீங்க அதனால இனிமேல் யாகம் பண்ற போது முதல் பிரோக்ஷாரனம் எனக்கு பண்ணணும் பரிசு பண்ணிட்டு அந்த மீதி தீர்த்தத்தை அந்த ஓனாய் எங்கே உட்காந்து சாப்பிட்டுச்சோ அந்த தெற்கு பக்கமாக நீங்கள் வீசிக்கிறோம் அந்த செலத்தேன்னு சொல்லி அதையும் கேட்டுச்சான் அதனால இன்னைக்கு வரைக்கும் யாகங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உத்தரவேதி முதல்ல அமைப்பாக அதுக்கப்புறம் தான் பெரிய யாக குண்டத்துக்கு ஆகுதியும் நடக்கும் அதுக்கு முதல்ல தீர்த்தம் தெளிச்சு அதை வந்து தெற்கு தெளிப்பாங்க அது அங்கே ஓனாய்கள் பாவனை இந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு அது என்னென்னு புரியும் இல்லாதவங்களுக்கு என்னடா ஐயர் என்னவங்க அங்கே இருந்து அங்கே இருந்து இங்கே வராரு அப்படினு யாகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கதை உண்டு ஒரு அர்த்தம் உண்டு காரணம் இல்லாமல் எதையும் செய்கிறதில்ல பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு அகப்பை மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நெய் அள்ளி ஊற்றுவாங்க சில பேர் நினைப்பாங்க பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க மரத்தில் அகப்பே வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வெளியில் பெருசாக ஒன்று செஞ்சு கொடுப்போமா இல்லை எவர் செல்வர் ஒரு கரடி வாங்கி கொடுத்துடலாமான்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க யாகம் பண்ணுறதுக்கு அதுதான் அதுதான் சடங்கு அப்படிதான் செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது எதுக்கு சொல்ல வரேன் இந்த தமக என்பது இந்த இருட்டை மட்டுமில்லை அறக்கறையும் குறிக்கும் நம் உள்ளத்தில் இருக்கும் அரக்க புத்தியையும் குறிக்கும் அஜானத்தை குறிக்கும் அதனால கவிஞர் அந்த கவி எழுதுகிற போது சூரியன் உதிக்கிறான் உதிக்கும் போது சேரு நீங்குகிறது இருள் நீங்குகிறதுன்னு இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத அறக்கர்கள் அழிகிறார்கள் அதைத்தான் சொல்றேன் சகதியகதி சகதிய பங்கஜம் பேரு உங்க வீட்டுல யாராவது பங்கஜம் பேர் வச்சுக்கிட்டு ரொம்ப அடவடி பண்ணாங்கன்னு உன் பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒழுங்கிடுவாங்க சகதியிலே பிறந்த தாமரை என்றால் நிறைந்த சகதி அதை கிழித்துக் கொண்டு எதை கிழித்துக் கொண்டு சகதி போல் காட்சி அளிக்கக்கூடிய வானத்து இருளை கிழித்துக் கொண்டு வாப்பியாம் பகுல தமதமக பங்கபூரம் விதாரிய சேறு சகதி போன்றிருக்கக்கூடிய அந்த அடர்ந்த இருளை கிழித்துக் கொண்டு இப்போ இருளை கிழித்துக் கொண்டு சூரியன் வருவது சேற்றை விலக்கிக் கொண்டு தாமரை வருவது போல இருக்கிறது சொல்லிட்டார் இப்போ தாமரைக்கு என்ன நிறம் சில தாமரைகள் வெண்தாமரையா இருக்கு ஆனா பெரும்பாலான தாமரை செந்நிறமா இருக்கு சிகப்பு நிறத்துக்கு எங்க போவார் கவிஞர் ஒப்புமைக்குறம் அதாவது வெடித்து கொண்டு வெளியே வருதல் இப்ப வந்து ஒரு செடியிலிருந்து மொட்டு வெடிச்சுக்கிட்டு வருது மொட்டிலிருந்து பூவனுடைய மகரந்தங்கள் வெடித்து வெளியே வருதல் அவுட் பஸ்டிங் புரோத் அழகாக வெடித்து கொண்டு வெளியே வருது என்ன வருதுன்னா அருணச்சாயையா அருணனுடைய செந்நிறம் அருணோதய சமயத்திலே அருணன் சிவந்த நிறமாக காட்சியளிப்பான் காலையில ஆறு மணிக்கு சூரியோதயம்னா அஞ்சு ஐம்பதுக்கு அருணோதயம் வரும் அந்த அருணோதய சமயம் பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கும் இப்ப சொல்றாரு தாமரைகளுடைய சிவந்த நிறம் தான் அதுன்னு சூரியனை நீங்க தாமரையா சொல்றதா இருந்தா தாமரையனுடைய சிவந்த நிறத்தை நீங்கள் அருணோதயத்திலே பார்க்கலாம் அப்ப சிவப்புக்கு சரியா போச்சா பத்திர பார்ஸ்வேஷு அப்படின்னா இந்த தாமரைகள் தோன்றுகிற போது தாமரையினுடைய நாலாவது பக்கமும் இலைகள் பச்சை பச்சை இலைகள் இருக்கு பத்திரம்னா இலை பார்சுவம்னா பக்கம் பக்கத்திலே இலைகள் இருக்க நடுவிலே தாமரை தோன்றுகிறது சமஸ்கிருதத்தில் பத்திரம் என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு வாகனம்னு அர்த்தம் உண்டு அதாவது சூரிய நாராயணனுக்கு குதிரைகள் வாகனம் சூரிய நாராயணனுடைய தேருனுடைய வாகனமாகிய குதிரைகள் எந்த நிறம் பச்சை தாமரையனுடைய இலை எந்த நிறம் பச்சை இது ரெண்டுமே பச்சையா இருக்கு அப்போ சிகப்பு நிறத்துக்கு அருணனுடைய கலலை சொல்லிட்டார் இருட்டு நிறத்துக்கு சேரு ஓமைன்னு சொல்லிட்டார் பச்சையா இருக்கிற இலைகளுக்கு அந்த சூரியனை இழுக்கக்கூடிய அந்த ஏழு வாகனம் ஆகிய குதிரைகள் பச்சையா இருக்கு அது சொல்லிட்டார் இந்த இந்த காரணத்துக்காக இதுவும் அதுவும் ஒன்றுன்றால் அந்த பக்கத்தில் இருக்கிற இலைகளிலிருந்து இது கிளம்புவது போல வெடித்து கொண்டு வருகிறது பத்திர பார்ஷ்வேஷு அவிரலம் அவிரலம் அப்படின்னா இடைவிடாமல் வித் நோ கேப் பத்திர பார்ஷ்வேஷு அதுவும் அவிரலம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் சேரும் போது பத்ர பார்சுவேஷ் அவிரலம் அப்படின்னு வரும் அங்கே ஆனா வந்து உள்ள மறைஞ்சி நிற்குது அதை பிரிச்சு பார்க்கணும் அருணச்சாய அருணனுடைய ஒளி அருணனுடைய சாயாங்கிறதுக்கு நிழல்னு அர்த்தமா இருந்தா கூட இந்த இடத்துல மென்மையான ஒளி அதான் அருணச்சாயையா விஸ்புரந்தியா விஸ்புரந்தியான ஒளிர்கின்ற ஷைனிங் அதாவது சூரியன் ஒளிவிடுகிறான் அதே மாதிரி இந்த தாமரையும் ஒளிவிடுகிறது அந்த பிரஸ்பரந்தி அப்படின்னு சொன்ன பிரகாசமாக அவ்வளவு நேரம் இருட்டிலேயே இருந்துக்கிட்டு அந்த சூரியனுடைய வெளிச்சம் திடீர்னு வெளியே வரும்போது நமக்கு அந்த பிரகாசம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் இந்த சூரியனுக்கு இன்னொரு பெருமை உண்டுங்க என்ன அப்படின்னா வாமனா அவதாரம் எப்போ நிகழ்ந்தது கிருஷ்ணாவதாரம் ராத்திரியில் நிகழ்ந்தது நடுராத்திரி ஜெயிலில் நிகழ்ந்தது வாமன அவதாரம் எப்போ நிகழ்ந்ததுன்னா மத்தியானம் உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு நிகழ்ந்தது அப்படி பன்னெண்டு மணிக்கு அந்த உச்சி வெயிலில் வாமனன் அவதாரம் எடுத்த உடனே நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் சேர்ந்து பெருமாள் வந்து நாங்கள் எங்களுடைய காணிக்கையாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னா மத்தியானம் உச்சி வேலை மணிக்கு எல்லாருக்குமே நல்ல நேரம் தான் நீங்கள் பிறந்ததினால இன்றிலிருந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணிடுறோம் அது உங்களுக்கு அஷ்டமியாக இருந்தாலும் சரி சனி தசையாக இருந்தாலும் சரி ராகுகாலமாக இருந்தாலும் சரி என்ன கெட்ட நேரமாக இருந்தாலும் மத்தியானம் உச்சி வேளை பன்னெண்டு மணிக்கு யாராவது ஒரு காரியம் செய்வாங்கன்னா அது சுபமுகூர்த்தமாக இருக்கட்டும் அது வாமனாவதாரத்தினுடைய மகிமைக்காக நாங்கள் கொடுக்கற ஒரு வரம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால அன்று முதல் இன்று வரை உங்களுக்கு ஒரு காரியம் செய்யறதுக்கு அதிகாலைக்கு ஆகுது மாலையிலே கோதூளி வேலை பசுமாடுகள் எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வர்ற வேலை பசுமாடு திரும்பும் போது வாரி அரைச்சுக்கிட்டு நடந்து வரும் அதான் கோ தூளினா தூசி கோனா பசு பசுமாடுகள் தூசியை கிளப்பும் வேலை ஆகிய மணி அல்லது இந்த ரெண்டு நேரமும் ஒத்து வரலாறு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உச்சி வேளையில் சூரியன் இருக்கிற போது நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது வெற்றியே பெறும் அது ராகுகாலமோ யமகண்டமோ குளிகையோ அது என்ன தசையோ புத்தியோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா அந்த வாமனாவதாரம் நடந்த பாத்திரபத மாசம் அது ரொம்ப விசேஷம் எல்லா நாளுமே இது வந்து பொருந்தும் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால இதை நீங்கள் யாம் வச்சு வெளியூருக்கு போகணும் இன்னைக்கு எத்தனை மணிக்கு பரப்படலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது பதினொரு மணிக்கு போகலாமா ஒரு மணிக்கு போகலாமா அப்படிங்கிறப்ப கரெக்டா பன்னெண்டு மணிக்கு சூரியன் உச்சியில இருக்கிற போது அது உத்தமமான வேலைன்னு சொல்லி அது வாமன அவதாரத்தினாலே நமக்கு கிடைத்த ஒரு வரம் அப்போ சொல்றாரு இங்கே விஸ்வரந்தியா மிகவும் வெண்மையாக ஒளிர்கிறது அதை பார்த்தா எனக்கு தாமரை ஞாபகம் வருது அப்படிங்கிறார் கல்யாணி கிரியத்வகா கிரியாத்தனா செய்யட்டம் வகான உங்களுக்கு கல்யாணாணி அப்படின்னா மங்களங்கள் செய்யட்டம் இந்த சூரிய மண்டலமானது உங்களுக்கு மங்களங்கள் செய்யட்டும் கிடையாது கல்யாணாணி என்றால் கல்யாணம் அப்படிங்கிறது மங்களம்னு அர்த்தம் கல்யாணாணி அப்படின்னா பன்மை மங்களங்கள் கல்யாணம் என்றால் மங்களம் கல்யாண ஆணின்னா மங்களங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் ஏன் வந்து கல்யாணங்கிறத மேரேஜின்னு சொல்கிறாங்கன்னா உலகத்தில் எத்தனையோ மங்களங்கள் இருந்தும் மிகச்சிறந்த மங்களமாக எதை குறிப்பிடுறாங்கன்னா மேரேஜை தான் சொல்கிறேன் இப்போ ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகிட்டா மஞ்சள் நீராட்டு அது மங்களந்தான் ஒரு குழந்தை பிறந்துட்டால் அது மங்களந்தான் ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துட்டா அது மங்களந்தான் உபநயனம் பண்ணினா அது மங்களம் தான் சமாசிரினம் பண்ணினா அது மங்களந்தான் ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் போனா அது மங்கலம்தான் ஆனா எல்லாவற்றை விட திருமணம் என்பது மிகச்சிறந்த மங்களமாக கருதப்படுவதன் காரணம் இரண்டு ஆத்மாக்கள் உள்ளன்போடு தங்கள் வாழ்வை இனிமையாக ரசிப்பதற்கு அது அடிகோலுகிறது இப்ப கிரக பிரவேசத்துக்கு வீடு கட்டணும் வீடு கட்ட பணம் வேணும் இங்க குழந்த பிறக்கிறதுல அது வந்து சிலருக்கு ஆண் குழந்தை தான் வேணும் சிலருக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு இருக்கும் இப்படி மற்றது நிர்பந்தம் இருக்கு இதுல தம்பதிகள் மனசு ஒருமிச்சிட்டாங்கன்னா காசு வேணாம் பணம் வேணாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதுவே பெரிய மங்கலம் ஆயிரம் காலத்து பயிர் சாகர வரைக்கும் அவங்க சந்தோஷமா வாழ போறாங்க அதனால் பெரிய மங்களமாக அது கருதப்படுவதுனாலே திருமணத்துக்கு கல்யாணம் என்று பெயர் வைத்தார்கள் ஒரு குறிப்பிட்ட கல்யாணத்தை பத்தி நான் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கல்யாணம் அது யார் கல்யாணம்னா நீங்க எல்லாம் வந்து திருப்பதி பெருமாள் கல்யாணத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆகாசராஜன் மகள் பத்மாவதி கல்யாணம் அதிகமா பிரபலமாகாத ஒரு கல்யாணம் என்னன்னா வாசந்திகையின் ஒருத்தர் இருந்தாள் இவள் வந்து கந்தவராஜா மகள் ஒரு சாபத்தின் காரணமாக சபரராஜாவுக்கு மகளாக பிறந்தார் சபரராஜான வேடர் ராஜான் வேட்டுவ குலத்திலே அரசன் மகளாக பிறந்தாள் எங்க பிறந்தாள் தானே அகோபுலத்தில் பிறந்தாள் அவளுக்கு ஆண்டாளுக்கு ரங்கம்மன்னார் மேலையும் பத்மாவதிக்கு சீனிவாச பெருமாள் மேலேயும் காதல் உண்டான மாதிரி அவளுக்கு நரசிம்ம பெருமாள் மேலே காதல் உண்டாயிப்போச்சு அப்போது நல்ல அழகாக இருக்கிற பெருமாள் மேலே காதல் கொண்டபோதே ஆண்டாளை கேலி பண்ணாங்க பத்மாவதியை கேலி பண்ணாங்க இவர் நரசிம்மர் உக்ரமாக பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அகோபுரம் ஜீர் வந்து இளிச்சவாயன் சொல்லுவார் இழிச்சிக்கிட்டே இருக்கிறார்கள் அதனால் இழிச்ச வாயனு அவர் மேலே உனக்கு காதலான்னு சொல்லி அவர்கள் எல்லாம் தடுத்தார்கள் ஆனால் அந்த அம்மா நிச்சயமாக நான் அவரைத்தான் மனப்பேன் என்று தபம் இருந்ததுதான் அப்போ ஒரு நாள் இந்த நரசிங்க பெருமானுடைய விதுஷகன் அதாவது அந்த காலத்தில் வந்து ராஜாக்களுக்கெல்லாம் விதுஷகன் ஒருத்தன் இருப்பான் விதுஷகன்னா காமெடியன்னு இருந்தான் பக்கத்தில் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தர்பார்ல பஃத்தனை வச்சுருப்பான் ராஜாக்களுடைய மனக்கவலையை போக்குறதுக்காக அவன் சதா ஏதாவது ஜோக்கடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ தென்னால இருந்தான் அவர் அக்பருக்கு பீர்பால் இருந்தார் அந்த மாதிரி இதனால மன்னர்கள் மனம் மகிழ்ந்து வாழ்வார்கள் நரசிங்க பெருமாள் ஒரு நாள் வேட்டைக்கு வந்தாரான் அகோபுலத்துக்கு அப்போ நரசிங்க பெருமாளுக்கு விதூஷகனா அநேகமா விஸ்வக்சேனர் நினைக்கிறேன் அவரும் கூட வந்தாரு அப்போ நரசிங்க பெருமாள் இந்த அம்மாவை வாசந்திக்கையை பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுதேடா அப்படின்னு சொன்னாரான் அவர் வந்ததே இந்த நோக்கத்துக்குத்தான் ஏன்னா இந்த அம்மா சதா சர்வகாலமும் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு பலம்பீர் கிடக்கு அப்போ இந்த வாசந்திகி செஞ்சு லட்சுமின்னு சொல்லுவாங்க இந்த செஞ்சு லட்சுமிங்கிற பேரு தான் பிரபலம் ஆனா வாசந்திகிங்கிற பேரு பல பேருக்கு தெரியாது வாசந்திகிங்கிறது அவங்க அம்மா அப்பா பேரு இந்த செஞ்சு நரசிம்மரை பார்த்துட்டு நான் ரொம்ப நாளா ஏக்கம் பிடிச்சு யாருக்கு மாலை போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அந்த மாப்பிளை மாதிரி தெரியுதே அப்படின்னு அப்படியே ஸ்தப்தமாயி நின்றுட்டாள அப்ப இந்த விதூஷகனா வந்தவர் ஒரு தாடம்பூ மடல் எடுத்து அந்த மடலில் நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு நிச்சயம் கிடைப்பார் அப்படின்னு எழுதி அதை சின்ன அந்த காலேஜ் பசங்கள் வாஜ்கர் மேலே அம்பு விடுறாங்கல்ல அந்த மாதிரி அதை மடித்து அப்படி அம்பு விட்டார் விட்டு அந்த பொண்ணு மேலே வந்து விழுந்துச்சது அதை எடுத்து பார்த்தா உன் ஆசை நிறைவேறும்னு அதில் எழுதியிருந்தது உடனே சரி இது நரசிங்க பெருமாருடைய வேலையாகத்தான் இருக்கும்னு நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாடான் அவருடைய மகிழ்ச்சியை பார்த்துட்டு அந்த சபரமன்னன் என்ன சொன்னான்னா இந்தாமா என்ன ஜாலியாக இருக்கிறியா என்ன செய்தி நரசிங்க பெருமான் உனக்கு கிடைக்க போறா நினைச்சிக்கிட்டு இருக்கிறியா அது இந்த ஜென்மத்தில் நடக்க போறதில்லை பேசாமல் நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி ஒரு இம்சையை இந்தம்மா அனுபவிக்குமேங்கிறதுக்காக இந்த விதூஷகனா வந்தவர் திரஸ்கரிணி என்ற ஒரு வித்தை இருக்கு திரஸ்கரணிங்கிற வித்தை என்னன்னா அந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டேன்னா இப்போ உங்க முன்னால் நான் இருப்பேன் ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அது மறைஞ்சு போகும் தமயந்தியை பாக்குறதுக்கு நடனம் அப்படிதான் போனான் திரஸ்கரணி வித்தியை போட்டு தான் போனான் அப்படி அவன் வந்து திரஸ்கரணி வித்தியை போட்டுட்டு போற போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு விளக்கை எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் இங்க இருந்து இப்படி தாண்டி போறான்னு அவனை பார்த்த யாருக்குமே தெரியாது ஆனா விளக்கு முன்னாலே அவன் தாண்டி போற போது அந்த விளக்கு மறைஞ்சிடும் மற்றவங்களுக்கு தெரியாது அவன் அந்த இடத்த விட்டு தாண்டி போற போது மறுபடியும் இந்த விளக்கு தெரியும் ஏன்னா கண்ணைத்தான் கட்ட முடியுமே தவிர இருக்கின்ற தத்துவங்களை கூறம் கட்ட முடியாது இல்லையா அதனால இந்த நலன் அப்படி போகிறத பார்த்துட்டு தம இந்தியனுடைய அந்தபுரத்தில் பல பேர் என்ன சில பொருள்கள்லாம் மறைஞ்சு மறைஞ்சு தோணுது திடீர்னு திடீர்னு யாரோ ஒரு ஆள் போகிற மாதிரி அப்படின்னு அங்கே போய் இப்படி கையை விட்டு தொலாயி பார்த்தாங்கன்னா ஒன்றும் காணாம் அதுக்கு பேர் தான் திரஸ்கிரணி வித்தைங்கிறது இந்த காலத்து மாணவர்களுக்கு ரொம்ப தேவையான வித்தை அது கிடைச்சா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டம் மந்திரம் சித்தியாகிறதுக்கு அதாவது பார்க்கிறவர்களுடைய கண்ணுக்கு திற போடும் ஸ்க்ரீன் போடும் அந்த தரஸ்கிரணிங்கிற வித்தையை போட்டுட்டு இந்த விதூஷகன் என்ன பண்ணியனா இந்த செஞ்சு லட்சுமி ஆகிய வாசந்திகையினுடைய போய் யார் கண்ணுக்கும் தெரியாமல் அங்கே உக்காந்து அங்கே என்ன நடக்குது இந்த பொண்ணோட மனசில் என்ன எண்ணம் இருக்குது இந்த கல்யாணம் கூடுமா கூடாதா அப்படின்னு ஒற்ற தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அங்கே பார்த்தா எல்லாம் ஒரே டிஸ்கரேஜிங் ரிப்போர்ட்டாக இருக்குது எல்லா பொண்ணுங்களும் சூழ்ந்துக்கிட்டு வாசந்திகையை பார்த்து இந்தாமா நீங்கள் ஏதோ கனவு பிரம்ம மாதிரி பார்த்துருப்ப போல் இருக்கு நரசிங்க பெருமாளை எங்காவது வேட்டைக்கு வருவாரா அவருக்கு வேட்டையாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது யாரோ அவர் கூட ஒருத்தர் விதூஷகன் வந்தார்னு வேற சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் பகல்லையேன்னு கனவில் கண்டது நனவில் நினைச்சது கனவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே யாருமே சாதகமாக பேசுகிற மாதிரி தெரியலை அந்த நேரத்தில் இந்த விதூஷகன் என்ன பண்ணுறான் இந்த திரஸ்கரிணி வித்தையை கடைபிடிக்கிறவன் பேசக்கூடாது பேசுனா அந்த மந்திரம் கலைஞ்சிடும் தன்ன மருந்து அவன் என்ன பண்ணியதான் அடப்பாவமே அப்படின்ட்டான் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு டிஸ்கரேஜ் பண்ண அதை அழ அடப்பாவமேனே இந்த வித்தவனை விட்டு விலகிடுச்சு பார்த்தா அவன் குண்டு மாதிரி உட்காந்துருந்தான் ஐயோ பொம்பளைங்க அந்த ஆம்பளையா அப்படின்னு சொல்லி எல்லா பொம்பளைங்களும் மேலே அமைக்கி கையை முறுக்கி கொண்டு போய் அங்கே தர்பார் கொண்டு விட்டாங்க அப்போ விதுவிசேகர் என்ன பண்ண தைரியத்தை வரவழைச்சு மகாராஜாவை பார்த்து மகாராஜா நீங்க என்ன இப்படி பேசுறது நீங்கள் கண்டிங்களா நரசிங்க பெருமாள் கட்டிக்க மாட்டாருன்னு அதை சொல்லுறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் மட்டும் சரின்னு சொல்லுங்கள் மாப்பிள்ளையை கொண்டதை காட்டுறேங்க நான் அப்படின்னு சொல்லி அவங்களை சம்மதிக்க வச்சு தான் மேலெடுத்த விதுவுஷன்பது நிரூபணம் பண்ணி அப்போது அந்த சரபராஜா சொல்கிறான் நரசிங்க பெருமாள் உண்மையிலேயே மனுஷரூபம் எடுத்து வந்து என் பொண்ணை கட்டிக்குவாருன்னு சொன்னால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறார் நான் ஏன் முடியாதுன்னு சொன்னேன்னா இது நடக்காதுன்னு சொல்லேன் நான் நடக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அப்புறம் வந்து நாங்கள் பெண் கேட்டு வர்றோம் அப்படின்னு வைகுண்டத்திலிருந்து வந்து பெண் கேட்டு அந்த கல்யாணம் முறைப்படி நடந்தது தான் சிவபிரம்மாதிகள்லாம் கோடி தேவர்கள் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கதை இந்த வாசந்திக கதை அதனால் அகோபுலம் போனீங்கன்னா செஞ்சி லட்சுமி சன்னதி அங்கே இருக்குது பல பேருக்கு தெரியறதில்லை அவளுக்கு வாசந்திகா சன்னதினு பேர் அந்த வாசந்திகா சன்னதியில் போய் செஞ்சி பிராட்டியிடம் விழுந்து இங்கே நம்ம மற்ற இடங்களில் சக்கரத்தாழ்வார சன்னதிக்கு போனீங்கன்னா விஜயலட்சுமி பிராட்டிங்குன்னு தனி சன்னதி உண்டு இந்த அம்மாவை சேவிச்சுட்டு சக்கரதாழ்வாட்ட போகணும் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு சன்னதி இருக்கு அங்கே மதுரை ஒத்தக்கடை நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா யானைமலையில் அங்கே நரசிங்கப்பள்ளி தாயார் அந்த அம்மா கிட்டே அழுத மன்றாடிட்டு அங்கே போகணும் இங்கே செஞ்சு பிராட்டிக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு நரசிங்க பெருமாள்கிட்ட போகணும் காரியங்கள் சிதியாகும்னு சொல்லுவோம் இப்போது ஆகாசராஜனுடைய மகள் பத்மாவதி சீனிவாச பெருமாளை கட்டிக்கிட்ட மாதிரி இது ஒரு சுவாரஸ்யமான கதை ஆனால் பலருக்கு தெரியறதில்லை இந்த கதையை கேட்குறவங்களுக்கு வீட்டிலே மங்களங்கள் உண்டாகும் ஆகாத கல்யாணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த திருமணங்கள் எப்படி நடை பெற்றன அப்படின்னா இது ஒரு ஆத்மீக கல்யாணம் அவளுக்கு நரசிங்க பெருமாளுடைய தேகத்தில் இல்லை அவர் பரமாத்மா என்ற முறையிலே இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு ஐக்கியம் தான் அது ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் ஏற்பட்ட ஒரு ஐக்கியம் தான் அது இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுக்காக விதூஷகன் நிறைய விஷயங்களை பொய்யாவோ மெய்யாவோ சொல்லி அந்த தகவலார சம்மதிக்க வச்சாருன்னு சொல்லியிருக்கு ஒரு ஏழு சந்தர்ப்பங்கள்ல பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்குதுங்க அதை நீங்க ரகசியமா காதல வாங்கிக்கிட்டு ரகசியமா வச்சுக்க செயல்படுத்தாதீங்க சாஸ்திரங்கள்ல அப்படி சொல்லிருக்கு என்னன்னா ஸ்ரீஷு நர்ம விவாகே சிறியர்த்தே பிரான சங்கட்டே கோபிராமணார்த்தே ஹிம்சாயம் நான் சாத் ஜுகுசிதம் ஸ்ரீஷு அதாவது பெண்களை கல்யாணம் பண்ற போது ஒன்னு ரெண்டு பொய்ய சொல்லலாம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குதுங்கிற போது அவங்களை வந்து கஷ்டப்படுத்த வேணாமேங்கிறதுக்காக ஒன்னு ரெண்டு பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு தசரதன் அப்படிதான் ஒரு பொய் சொன்னான் யாரு கைகையை கல்யாணம் பண்ற போது இவளுக்கு பிறக்குற பையனை நான் ராஜா வாக்கிடுறேன் மூத்த மகனுக்கு பட்டம் இல்லை போதுமா எது மேல அடிச்சு சத்தியம் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கற்பூரத்தை ஏத்தி வச்சு அடிச்சு ஓங்கி அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான் அவனுக்கு அப்பவே தெரியுது நடக்காதுன்னு கல்யாணத்துக்காக அவன் பண்ணின பொய்யது அதனால பின்னால ராமன் சொல்றான் என்னன்னா கைகையுடைய மகன்தான் பட்டத்துக்கு வரணுங்கிறது சட்டம் அப்படின்னு எல்லாரும் பேசின போது அப்ப லட்சுமணன் வந்து ராமன் கிட்ட என்னன்னா நம்ம அப்பா இப்படி பண்ணிவிட்டாரு நம்ம ரகுவம்சத்துல மூத்தவனுக்கு தானப்பட்டான் யார கேட்டு சத்தியம் பண்ணாரு பெரிய சத்திய சந்தன் நீங்க காட்டுக்கு போனாரு அவரு மட்டும் வந்து இப்படி சத்தியம் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கு சொல்றேன் கல்யாணத்தப்ப பண்ற சத்தியம் செல்லாது அது அனுமதிக்கப்பட்டிருக்கப்பா அப்படின்னு அடுத்து நர்ம நர்மன பரிகாசங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ற போது ஏய் உன் தலையில பள்ளியா அப்படிமா ஐயோ பள்ளி ஆவன் தேட்டா அப்படான்னு பார்த்தா பள்ளியும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஏய் ஏண்டா தூக்கி வாரி பிடிச்சேன் எனக்கு இது சும்மா கேலி பண்ணுறதுக்காக பரிகாசத்துக்காக செய்யறது இந்த பொய்யும் பாவம் இல்லை அடுத்த வித்தியேஷு வித்தியத்தை ஏன்னா அதாவது ஒரு ஜாபுக்கு போறீங்க வேலை கிடைக்கல தகுதி இருக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கல காரணம் என்ன அப்படின்னா இந்த லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிடறானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலமாக சில நண்பர்கள் இவங்களாக சில கம்பெனிஸை ஃபால்ஸாக சிருஷ்டி பண்ணி அதை லெட்டர் ஹேட்டு மாதிரி அடிச்சு ஒரு சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணிடுறான் அந்த அந்த கம்பெனியுடைய மேனேஜர் வந்து this is to certify that so and so ஒர்க்கிங் மை கம்பெனி ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு ஆண்டுகள் எங்கள் கம்பெனியில் அவர் ரொம்ப லாயலாக ஒர்க் பண்ணார் ரொம்ப எக்ஸலண்ட் கேரக்டர் அவரை நம்பி நீங்கள் லட்சக்கணக்கான ரூபா கூட கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு ஒரு சீலை வேறு கொடுத்தி அந்த சர்டிஃபிகேட்டை இன்டர்வியூவில் போய் நீட்டிட்றான் அவன் பார்க்குறான் ஓடிசிஸ் கம்பெனி வேறு சீட்டு அப்படினா அது பாண்டிச்சேரி அவுட்ஸ்கட்ஸில் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மூணு பஸ்ஸு மாறி வரணும் அப்படின்னு சொல்லிடுறான் சரி அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு வேலையை கொடுத்துட்றான் இப்போது மனிதனுக்கு வயிற்று பொழப்புக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த பொய்யை சொல்கிறான் இதுக்காக ஒன்றும் நரகத்துக்கு போக மாட்டான் அப்படின்றான் அப்புறம் ஸ்திரீஷூ பெண்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க வீட்டில் ஊழல் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னமோ சொல்லி பார்க்குறான் ஒன்றும் நடக்கலை அப்போ சொல்கிறான் அதாக பாரு இந்த உலகத்துலேயே எங்கள் அம்மாவை விட நான் உன்னை தான் நேசிக்கிறேன் நிச்சயமா நீ எங்கள் அம்மா ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சா நீ தான் எனக்கு வேணும் எங்கள் அம்மா எனக்கு வேணவே வேணாம் அது வாழ்ந்து முடித்த கைவி அது என்னத்துக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அது உண்மை இல்லை உண்மையில் அவனுக்கு அம்மா தான் தெய்வம் ஆனால் இப்படி சொன்னால் தான் அவன் அழுகிறதை இது பொய் தான் ஆனால் இப்படி பொய் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தாப்பில் பிராண சங்கட்டே உயிருக்கு ஆபத்து வருது இப்போ வந்து நம்ம ஒரு அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டோம் அங்கே வந்து டே இந்தியாக்காரெல்லாம் பிடிச்சி கொள்கிறான்னு சொல்லி தூக்கில் போட்டுக்கிட்டுறான் அப்போ இப்போ சொல்கிறான் யோ என் மூஞ்சி வந்து இந்தியன் ஃபேஸியா ஆனால் ஆக்சுவலாக நான் இந்தியனே கிடையாதியா நான் ஆப்பிரிக்கா ரேஸு தப்பித்தவிய என் மூக்கு மொழியோட அமைஞ்சு போச்சு சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்பாலாம் நீக்கு ரோசியா சொல்லி ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சுட்டான் சரிமன் கருப்பாக இருக்கிறத பார்த்துட்டு சரிமன் நீ கூட தான் போடுறான் ஏமாந்துட்டான் ஒரு தடவை விவேகானந்தர் வந்து ஒரு பார்பர் ஷாப்புக்கு போனாரான் அமெரிக்காவில் பெரிய காலத்தில் கொஞ்சம் கருப்புங்க நார்த் இந்தியாவில் கருப்பான நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க இவர் கொஞ்சம் ஆலிவ் கலராக இருப்பாரு இவர் பார்பர் ஷாப்பில் போய் உக்காந்தா அவன் என்ன பண்ணிட்டான் அந்த சேர் இருக்கு பார்த்தீங்களா அப்படி சேர்ந்து சாஞ்சு உட்காருமே அந்த சேர் அடியோட கவுத்து விட்டான் கவுத்து விட்டு ஒரு கீழே ஊர்ந்து விழுந்துட்டார் நாயே நீக்கிறோம் நாயை யாரை கட்டுறா உடனே உழைஞ்சேன் போறான் வெளியே அப்படின்னு உதச்சி விட்டான் இவர் வெளியே வந்துட்டார் அப்போ அவருடைய ஃப்ரெண்டு கேட்டாரான் ஏங்க நான் நீக்கிறோம் இல்லைங்க இந்தியன்னு சொல்ல வேண்டிதானுங்க அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தா ஒருவேட அவன் ஷேவ் பண்ணியிருப்பான் ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது நீக்ரோக்களை இங்க நாய் மாதிரி நடத்துறாங்கன்னு தெரியுது அப்படி நான் வந்து இந்தியன்னு சொல்லி நீக்ரோ இல்லைன்னு சொல்லி நான் ஷேவ் பண்றதை விட ஒரு நீக்ரோவுக்கு ஏற்படுற அவமானத்தை நான் ஏத்துக்கிறாங்க இது என்ன பெரிய கொடுமையா இருக்குது நான் நீகரோகளுக்காகவும் பாடுபட போறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போ இந்தியர்களை பார்த்தா நீக்ரோக்கள்னு சில பேர் ஏமாந்துருவாங்க அதே மாதிரி நீக்ரோக்களை பார்த்தா இந்தியர்கள் ஏமாந்துருவாங்க கொஞ்சம் ஃபேஷியல் பீச்சர்ஸ் லேசா டிஃபரெண்டா இருந்தா போதும் அப்போ நமக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது போய் சொல்லலாம் பிராண சங்கடம் இருபது அடுத்தது கோபிராமணார்த்தே உத்தமமான வேதம் கற்ற ஒரு பிராமணர் கோவில் அர்ச்சகராக இருக்கார் நியமனிஷ்டையோடு வாழ்றார் அவர் சிகை ஆச்சாரமாக அவர் வந்து ஒரிஜினல் பிராமணர் அவருக்கு ஒரு ஆபத்து அவர் ஒரு முசல்மான் கத்தி எடுத்து குத்த போகிறான் அந்த நேரத்தில் நம்ம ஓடி வந்து ஐயா நீ நினைக்கிற மாதிரி ஒரு பிராமணன் இல்லையா இப்பதான் ஒரு நாடகத்தில இருந்து மேக்கப்பழிக்காம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு அவரும் வந்து சாதாரண ஆள் அவர் பிராமணனே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி அவரை காப்பாத்தலாம் அத தப்பு இல்லை இதே மாதிரி ஒரு பசுவை கொல்றதுக்கு ஒருத்த ஓடி வர்றான் அந்த பசு இவனுக்கு பயந்துட்டு ஓடி வருது அது நம்ம வீட்டு வழியா தாண்டி வலது பக்கமா ஓடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வர்றான் யோ இந்த பக்கம் ஒரு பசு ஓடி வர்றத பாத்தீங்கன்னா கையில பார்த்தா பெரிய கத்தி வச்சிருக்கான் வெட்டுறதுக்கு அப்ப என்ன சொல்லலாம் ஒரு சிகப்பு நிற பசுதான் முதுகுல வெள்ளையா இது வரைக்கும் வந்துச்சு அப்படியே திரும்பி போய் வடக்காக போயிருச்சியா அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப வந்து பசுவ காப்பாத்துறதுக்காக அவன் போய் சொன்னான் அது தப்பில்லை இப்படி ஏழு சந்தர்ப்பங்களிலே போய் சொன்னா பாபம் இல்லைன்னு சொல்லியிருக்கு இந்த ஏழையும் வேகமா சில பேர் நோட்டு எடுத்துக்கிறாங்க என்ன நோக்கம்னு தெரியல அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த செஞ்சு லட்சுமி கல்யாணத்தின் போது விதூஷகன் அந்த திருமணம் நடக்க என்பதற்காக அந்த மன்னனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சில காரியங்கள் கூட குறைய சொன்னால் அதில் தப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர கல்யாணி கிரியாத்வக வகனை உங்களுக்கு கிரியா கிரியாத்தன செய்யட்டும் அதாவது மங்களங்களை செய்யட்டும் என்ன மங்களங்கள் எங்களுக்கு எல்லா மங்களமும் இருக்குன்னு சொல்லாதீங்க பகவானுடைய அருள் பெற்றவர்களுக்கும் சமயத்தில் பெரிய சிக்கல் வந்திருக்கு தியாகராஜ சுவாமிகள் கஷ்டப்பட்டிருக்காரு ஆழ்வார்கள் கஷ்டப்பட்டுருக்குறாங்க ராமானுஜருக்கு கஷ்டம் வந்திருக்கு அவரு குரத்தாழ்வார்க்கு கண்ணே போயிருக்கு அதனால எந்த நேரமும் பகவானுடைய திருவரு நமக்கு வேணும் இப்போ நீங்க போதுமான அளவு பணம் ஆரோக்கியம் குடும்ப இன்பம் இதோடு இருந்தா கூட இந்த பிரார்த்தனை நீங்கள் பணிதான் அவனுடைய மங்களம் அவருடைய ஆசிர்வாதம் டெய்லி வேணும் அன்னமாச்சாரியார்தான் ஆந்திராவில் தாழப்பாக்கம்னு ஒரு ஊரில் பிறந்தவர் இந்த தாழப்பாக்கத்து அன்னமாச்சாரியார் ஒரு உத்தமமான வைஷ்ணவர் பாகவதர் நிறையா கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கார் தெலுங்கில் ஒரு சினிமா கூட வந்தது அண்ணமாச்சாரியார்னு ஒரு சினிமா ஒரு அன்பர் வந்து கேட்டார் என்னமோ அன்னம்மாச்சாரியார்னு போட்டிருக்குது இது என்னங்க அப்படின்னா இது ஒரு சினிமான்னா இல்லை எதை பற்றிய சினிமா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மகாணபதி சினிமா அப்படியா சரி சரி என்னங்கண்ணா இல்லை அதுக்கு போகலாமான்னு நினைச்சேன் வேணான்னு இப்போதான் தெரியுது அப்படின்னு போய்ட்டு ஏன்னா மகாணபதி சினிமாவான் தேவையில்லை அவங்களுக்கு இந்த அண்ணமாச்சாரியார் ஒரு தடவை வந்து இந்த இடத்துல தாளப்பாக்கத்தில் போது ஒரிசா நாட்டு மன்னர்களை கஜபதிகள்னு சொல்லுவாங்க இந்த கஜபதி ராஜாக்கள் ராயல் மீது படையெடுத்து அதை ஆட்கொண்டு விட்டார்கள் இந்த தாளப்பாக்கமாக அவங்க கைவசம் வந்துருச்சு வந்த பிறகு ஒரு சட்டம் போட்டான் என்ன சட்டம் போட்டான்னா நாங்கள் இனிமேல் ஆட்சி புரிகிறதுனால யாரும் தெலுங்குல பேசக்கூடாது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரிசா எங்கே இருக்குன்னு ஆந்திரப்பிரதேசத்துக்கு மேலே இருக்கும் ஒரிசா அவன் படையெடுத்து தானே சீக்கிரமாக வந்து பிடிச்சிருவான் யாரும் தெலுங்கு பேசக்கூடாது எல்லாம் ஒரே மொழி தான் பேசணும் எவனாவது தெலுங்கில் பேசுகிறத பார்த்தா ஷார்டேஜ் தான் அப்படின்ட்டான் உடனே இவர் என்ன பண்ணுறார் இவர் பாவம் கோவிலில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மனுஷன் இவரையும் முன்னே ஒழுங்காக ஒரே மொழி பார்க்க ஒரு மாதம் டைம் தரேன் ஒரே மொழியில்தான் இனிமேல் பாட்டு பாட வேற வழி இல்லாமல் ஒரே மொழி ஒரு வாதியாரிட்ட இவர் ஒரே மொழி கற்றுக்கிட்டாரான் அவரே தன்னுடைய கீர்த்தனத்தில் எழுதுகிறார் ஏன்ப்பா நான் பாட்டுக்கு ஹரி ஹரி நாராயணன் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் எனக்கு ஆண்டவன் எப்படி எழுதுகிறான் பார் நான் இத்தனை வயசுக்கு மேலே ஒரே மொழி கற்றுக்கணும்னு கஷ்டம் அவருக்கு இன்னொரு கஷ்டம் வந்தது டங்கட்டூர் சாழ்வ நரசிம்மன் ஒரு மகாராஜா அவன் டங்கட்டூர் ஆண்டவன் அந்த சாழ்வ நரசிம்மன் என்ன பண்ணால் அவர் பெனுகுண்டாவில் இவர் இருந்தபோது நீ என் மேலே பாட்டு பாடியா சும்மா சதா சர்வகாலம் பெருமானையா பாடிக்கிட்டு இருக்கிறேன் என் ஒரு பாட்டு பாடியா அப்படின்னு கேட்டான் அப்போ இவர் சொன்னால் நான் மனுஷாலெல்லாம் பாடுறதில்லை நான் வந்து பெருமான தான் பாடுவேன் அப்படின்னா உடனே நீ வந்து பாடாட்டி உனக்கு ஜெயில்டா அப்படின்னா பாட மாட்டேனா தூக்கி ஜெயிலில் போட்டான் தெலுங்கில் ஒரு கீர்த்தனை அழகாக என்னை புகழ்ந்து பாடப்பா அப்படின்னா பாட மாட்டேங்கிற நான் தான் காசு தரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னா முடியாதுன்ட்டு ஜெயிலில் ஒரு பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை ராம்தாசர் பட்டம் மாதிரி பாடு அப்போ ஜெயிலிருந்து கீர்த்தனையில் எழுதுறாரு இந்த நரசுதிக்கு ஆசைப்பட்டு இந்த பயல்களை என்னை போட்டு படுத்துகிற பாடு பெருமாளே எனக்கு இந்த ஞானம் எதுக்காக கொடுத்த இந்த கவி பாடுற வன்மை எதுக்காக கொடுத்த உன்னை பாடுறதுக்கா இந்த அல்ப மாநடர்களை பாடுறதுக்கா இவெல்லாம் வருங்காலத்து பெண்கள் இவங்கள போய் நான் பாடணுமா இவங்கள பாடமாட்டேன்னு சொன்னதுக்காக என்னை போட்டு இப்படி சிறையில் வாட்டுறாங்களே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீ என்று அழுது புலம்பி ரொம்ப நாள் கழித்து அவன் மனசு மாறி அவர் மகிமையை உணர்ந்து அவரை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அரச பதவி கொடுத்தான்னு சொல்லியிருக்கு ஸோ பெருமாளே சாட்சாத் காரமாக ஒரு தொட்ட அண்டி பழகுற இடத்துல கூட அவங்களுக்கு கஷ்டம் வந்துருது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மகான்களுக்கு கஷ்டப்படாது அவரவர் லெவல்ல கஷ்டப்படுறதான் சதா சர்வகாலம் சீரடியே என்று பகவானுடைய திருப்படியை பற்றி கொண்டு இருக்க வேண்டியிருக்க எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகளும் அப்படித்தான் துரதிருஷ்டசாலிகளும் அப்படித்தான் அஜ்ஞானிகளும் அப்படித்தான் ஞானிகளும் அப்படித்தான் சிதா அவன் சிந்தன வேண்டியிருக்கு கிரியாத்வக உங்களுக்கு நல்ல மங்களங்களை அவன் செய்வானாக கமலமிவ மகத் மண்டலம் சண்டபானோ மேல சொன்னா தாமரை பூத்தது போல இருக்குது மகத் மண்டலம்னா பெரிய பெருமை நிறைந்த சூரிய மண்டலம் சூரிய மண்டலம் வந்து பல வகையான பெருமை நிறைந்தது ஒண்ணு சைஸ்ல பெருசு இன்னொன்னு உஷ்ணத்துல பெருசு இன்னொன்று இந்த உலகத்துக்கு அது ரொம்ப அவசியம் மெட்ராஸ்ல டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு அது பல பேருக்கு உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் யாருனா பாட்டனியில ஜெனடிக் இன்ஜினியரிங் ரொம்ப கெட்டிக்காரர் அதாவது ஒரு தாவரத்தினுடைய ஜீனையும் இன்னொரு தாவரத்துடைய ஜீனையும் சேர்த்து புதுசாக ஒரு தாவரம் உண்டாக்கக்கூடிய கலை அதுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங்னு பேரு இப்போ வந்து க்ளோனிங்னு ஒன்று பண்ணி ஆடுகள்லாம் உற்பத்தி பண்றாங்க இல்லையா அது மாதிரி இவர் எப்படிப்பட்ட ஆடுன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாத தாவரங்களையெல்லாம் ஓட்ட வச்சு வேலை காமிச்சிருக்காரு இந்த மொளக்கீரைன்னு சொல்கிறாங்கல்ல அமரான் அந்த மிளக்கீரையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து உருளைக்கிழங்குகளை சேர்த்து அந்த விட்டமின்ஸ் இதுக்கு வரும்படி பண்ணிருக்கிறார் இப்போ கண்ணுக்கு வந்து ஏ விட்டமின் வேணும் கேரட்லாம் சாப்பிட்டா கண் நல்லது கண்ணுக்கு நல்லதும்பாங்க ஆனால் இந்த கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லி பிள்ளைகள்ட்ட கேரட் கொடுத்தா திங்காது எது நல்லதுன்னு சொன்னாலும் பிள்ளைகள் உடனே செய்யாது கெட்டதுன்னு சொன்னால் செய்யுமோ என்னமோ தெரியாது இப்போ இவங்களெலாம் எப்படி சாப்பிட வைக்கிறது அதுக்காக என்ன பண்ணார் இந்த ஏ விட்டமினை சாதாரண சாப்பாட்டில் வர வைக்க முடியுமான்னு அதில் இருக்கிற ஏ விட்டமின் இந்த அரிசியில் உற்பத்தி ஆகும்போது பண்ணிட்டார் இப்போ ஏ விட்டமின் ரைஸ்னு ஒரு தனி ரைஸ் உற்பத்தி பண்ணியிருக்காரு கண்ணு இந்த அதையும் சாப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காக சோறு சாப்பிட்றப்போதான் இவ்வளோ ஏ விட்டமின் கிடைக்கும் அவர் எவ்வளோ பெரிய மாயாஜால மண்ணன்னு ஒரு தாவரம் அந்த ஒரு தாவரத்தில் ஒரு கிளையில் வாழைக்காய் காய்க்கும் இன்னொரு கிளையில் பச்சை மிளகாய் இன்னொரு கடையில் வந்து பலாப்படம் இன்னொரு கடையில் தக்காளி படம் இதெல்லாம் வர வைக்க முடியும் சயின்டிஃபிகலி இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறார் அவ்வளவு அற்புதமான ஒரு மேதை அவர் வந்து இந்த எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டில் ஒரு பேட்டியில் சொல்றார் நாங்கள் சூரியனுடைய வெயிலை அறுவடை செய்கிறோம் அப்படிங்கிற என்னடா அறுவடை செய்கிறோம் சரி அறுவாடு எடுத்துட்டு மொட்டை மாடியில் போய் வெயிலில் போட்டு அறுப்பாரா என்ன செய்தி அப்படின்னா எங்கள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்களும் சூரிய தான் இயங்குகின்றன எங்கள் பவுண்டேஷன் ட்ரஸ்டில் நாங்க கவர்மெண்ட் கரண்டை நம்புறதே கிடையாது ஃபேனு லைட்டு எல்லாத்துக்குமே சோலார் எனர்ஜி சூரியனுடைய வெயிலை பிடிச்சி அதை வந்து நாங்க எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி ஏக்குகிறோம் நாங்கள் மலையை அறுவடை செய்கிறோங்களை என்னடானா எங்கள் குளங்கள்ல இருக்கிற மீன்களுக்கெல்லாம் மழை தண்ணி தான் இருக்கிற பயிர்களுக்கு பூக்கு மழை தண்ணி தான் தனியாக கிணறு வெட்டுறதோ பம்பு மோட்டரா மழை பெய்யும் சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அந்த தண்ணி தொழுதாப்பு இதில் சொல்லப்பட்டபடி வயலும் வயல் சார்ந்த இடமும் இது மணலும் மணல் சார்ந்த இடமும்ங்கிற மாதிரி அடிப்படையில நாங்கள் பூந்தோட்டங்கள் போட்டுருக்கோம் பயிர் பண்ணி இருக்கிறோம் சொல்லி அற்புதமா பேட்டி கொடுக்கிற அவர் தான் சூரியனுடைய வெயிலாலே நாம எவ்வளவு சக்தி உற்பத்தி பண்ண முடியும் தெரியுமா நாம யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அனாவசியமா டீசல் விலை ஏறி போச்சுன்றான் பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்றான் எலக்ட்ரிசிட்டி பற்றா குறையின்றான் விலை ஏறி போச்சுங்கிறான் கேஸ் சிலிண்டர் பற்றா குறையின்றான் சூரியனுடைய வெயில மட்டும் நம்ம முறைப்படி பயன்படுத்தினோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் சும்மா ஒரு தகடு தான் இருக்கும் அவ்வளோதான் அந்த தகட்டில் வெயில் பட்டால் போதும் உங்கள் வீட்டில் கரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் எலக்ட்ரிக் பில்ல கட்ட வேண்டியதில்லை உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வேண்டாம் காருக்கு பெட்ரோல் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சகலவிதமான இயக்கங்களும் சூரிய வெயில் ஒன்று நாளையே சாத்தியம் என்று சமீபத்தில் அருகே விட்டு இருக்காரு எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்திய அரசாங்கம் இதுக்கு மட்டும் முன் இந்திய அரசு வெகு சீக்கிரமாக முன்னணி நாடுகளில் ஒன்றாகிவிடும் அதை ஏன் காதலை வாங்கிக்காம போய் துபாயிலையும் அரபு நாடுகளிலையும் போய் பெட்ரோலுக்கு பெச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதான் சொல்ற மகத் மண்டலம் சூரியனுடைய பெருமை மிக்க அந்த மண்டலம் சண்டபானோ சண்டபானோன்னு சண்ட பிரச்சண்ட அப்படின்னு சொல்றது அதாவது மிக உக்ரமாக எதிரிகளை தாக்குவதற்கு சண்டைங்கிறது உக்ர பானு என்றால் ஒளி அந்த சூரியனுடைய ஒளி மிக உக்ரமான கதிர்களை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சூரியனுக்கு இந்த இடத்துல சண்ட பானுன்னு பேர் கொடுக்கிறார் அதாவது பகவானுடைய சத்ருநாசன சக்திங்கிறது ஒரு கைனெட்டிக்கா இருக்கு அதாவது பொட்டன்ஷியலா இருக்கு அதை வந்து கைனெட்டிக்கா எல்லா சமயத்திலயும் ஆகாது சில சமயத்துல தான் அது வெளிப்படும் ராமாவ ராவணனுடைய மூலபலப்படை ராமனோடு ஒரு நாள் மோது அதாவது ராவணன் அனுபவிச்சுட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொருத்தன அனுப்புறான் அவனுக்குன்னு சொல்லி பாடி அதாவது கருப்பு பூனை நம்ம நாட்டில் அது மாதிரி அந்தரங்கமா நம்பிக்கைக்கு உரிய ஒரு படை இருக்கு அதுக்கு பேரு மூலபலப்படை அந்த மூலபலப்படை கணக்கு இல்லாத அத்தனை ராட்சேசரனை ஏவிட்டான் அந்த மூலபலப்படையை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ராமன் இன்னைக்கு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிட்டானான் அந்த ஒன்றரை மணி அவன் கையில் பிடிச்சிருந்த அந்த கோதண்டவிலின் நுனியிலே கட்டியிருந்த மணியானது ஒலித்துக்கொண்டே இருந்ததான் விடாமல் ஒவ்வொரு முறை அதை அம்பு விடுற போதும் அந்த மணி ஒலிக்குமா அதில் சிறுமணி பெருமணின்னு ரெண்டு உண்டு அதில் ஆயிரம் பேர் செத்துப்போனால் பெரிய மணி அடிக்கும் அவன் மணி சதம் அடிச்சுக்கிட்டே இருந்ததா அப்படின்னா அந்த மூலபலப்படையை அவன் ஒருத்தன் இருந்து எப்படி சமாளிச்சிருக்கலாம் பாருங்க அத சண்ட சூரிய நாராயணன் சத்துருக்களை அழிப்பதிலே சண்ட பிரச்சண்டன் நீங்க சூரியனை பார்த்து சண்டபானுஹு சண்டபானுஹு சண்டபானுஹுன்னு சொன்னாலே உங்க எதிர்க்கு அழிஞ்சு போவான் அது சத்ருநாச மந்திரம் பயங்கரமான மந்திரம் சண்டபானுஹு சண்டபானுஹு அந்த சூரியனுடைய மகத் மண்டலமானது அன்பீத்தம் வந்து சந்தி அன்பீதம் என்றால் எதுக்கு அன்பீத்தம்னா திருப்திஹேதோஹோ அசகிருத்து அலிகுலாக்காரினா ராகுனா இப்ப தாமரைனு இருந்தா தாமரை சுத்தி வண்டு கூட்டம் இருக்கும் இல்லையா இப்ப சூரியன் நீங்க தாமரை வண்டு கூட்டம் எழுதுற அந்த வண்டு கூட்டத்துக்கு என்ன சொல்ற ராகுன்னு ஒருத்தர் இருக்கலான்ல அவன் சதா சூரியனை ஏன் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கலாம் எதுக்கு இவனை எப்படா முடுங்கலாம் எப்படா சாப்பிடலாம் சூரிய கருங்கத்தை எப்படா ஏற்படுத்தலாம்னு அவன் கருப்புத்தானே ராகு கருப்புத்தானே அதனால அந்த ராகு சுத்துவதானது தாமரையை சுற்றிய கருத்த வண்டு கூட்டம் போல காட்சியளிக்கிறது அப்ப நான் கொடுக்கற ஓமைக்கு ராக திருப்திக்க அதாவது ராகு அந்த சூரியனை விழுங்கி திருப்தி அடைவதற்காக அசக்ரித்து என்றால் ஓயாமல் அலி குலாக்காரினா அலினா வண்டு குலம்னா வண்டு கூட்டம் வண்டு கூட்ட கூட்டத்தினுடைய அந்த சுழற்சிக்கு ஏற்ப இந்த ராகு இங்கே சுழல்கிறது அதனால ஆகாசத்திலேயே மலரக்கூடிய சூரியனும் இங்கே செயற்றிலேயே மலரக்கூடிய செந்தாமரையும் ஒண்ணுதான் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஓமைய அவர் பூர்த்தி பண்றார் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா சூரியனை ஆகாச தாமரையாக இவர் பலமுறை சொல்லி இருக்கிறார் இந்த ஆகாசத்திலே இந்த தாமரை மலரும் போது உங்கள் அறிவிலே அந்த புத்தி தாமரை மலரட்டும் ஏன்னா உங்க உடம்புக்குள்ளேயே சூரியன் இருக்கிறான் கண்ணிலே சூரியன் இருக்கிறான் ஹதயத்துக்குள்ளே நாராயணன் இருக்கிறான் அங்க இருக்கிற சூரியனும் இங்க இருக்கிற சூரியனும் அது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ் இது ரெண்டும் ஒண்ணு சேரும் போதுதான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி உண்டாது நீங்க கரண்ட் வயர பாத்தீங்கன்னா இரட்டையா இருக்கும் ஒத்தையா இருக்காது ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தா தான் பல்பேரியும் அதுபோல இங்கு இருக்கிற சூரியனும் அங்க இருக்கிற சூரியனும் உன்னோட ஒண்ணு கான்டாக்டுக்கு வரும்போதுதான் அது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இந்த ரெண்டு கான்டாக்ட்ல இங்க உங்களுக்கு உள்ள தாமரை மலர்கிறது ஞான தாமரை மலர்கிறது அப்படிங்கிற வேதங்களை பத்தி சொல்லும் போது பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் தாய் தந்தையரை விட அதிக வாசல்யம் கொண்டது வேதங்கள் சாஸ்திரங்கள் ஏன்னா அந்த சாஸ்திரங்கள் தான் நமக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து நாம தெய்வங்கள்கிட்ட வரம் வாங்கும்படியே பண்ணிருக்கு இப்ப நீங்க என்ன சாமி வேணா கும்பிடுங்க இப்ப முத்தமாரி உங்களுக்கு போறீங்க அங்க மதுரை வீரன் உட்காந்துருக்காரு பாவாடராயன் உட்காந்துருக்காரு ராகவேந்தர் இருக்காரு அம்மா முத்துமாரி அம்மா ஐயப்பன் இருக்காரு இவங்கெல்லாம் பற்றி உங்களுக்கு யார் சொன்னா இந்த கோவில் கட்டுறதுக்குரிய அறிவு மக்களுக்கு எப்படி வந்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாவாடராயன் ஒரு சாமி இருக்காரு பேச்சி ஒரு சாமி இருக்கு முத்துமாரி ஒரு சாமி இருக்கு இன்னென்ன சாமிக்கு இப்படி தான் கோவில் கட்டணும் இன்னென்ன சாமிக்கு இப்படி தான் பூஜை பண்ணணும் இதெல்லாம் சாத்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்போது தாய் தந்தையர்கள் மிஞ்சி போனால் ஒரு இருபது வயசு வரைக்கும் உங்களை போற்றி பாதுகாப்பார்கள் அதுக்கப்புறம் இருபது வயசுக்கு மேலே நீங்கள் என்ன சம்பாதிச்சு கொடுக்குறீங்கன்னா பார்ப்பாங்களே தவிர அதுக்கப்புறமா நீங்கள் அப்பா அம்மா கிட்டேயே பணத்துக்கு நின்றுனா எந்த தாய் தகப்பனும் மதிப்பாங்க ஆனால் இந்த சாத்திரங்கள் அப்படி இல்லை உங்ககிட்ட பிரதிபலன் எதுவுமே எதிர்பார்க்காம உன் டேஸ்ட் எப்படி பாருக்கு நீ வந்து சுத்த சாத்விகமாக சன்னியாசி மாதிரி இருக்கணுமா இந்த சாமியிட்ட போ எதிரியை பழி அந்த சாமியிட்ட போ உலகத்தில் பேர் போடு சம்பாதிக்கணுமா இந்த சாமியை பணக்காரன் ஆகணுமா இந்த மந்திரத்தை சொல்லு பெரிய பலசாலியாக வரணுமா இந்த மாதிரி சாமியை கும்பிடு என்று உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்தந்த தேவைக்குரிய சாமி முப்பத்து முக்கு கோடியை அந்தந்த சாமிக்குரிய விரதங்கள் என்ன நியமங்கள் என்ன நிஷ்டைகள் என்ன மந்திரங்கள் என்ன அனுஷ்டானங்கள் என்ன குரு யாரு எல்லாம் காட்டி விட்டு எல்லாரையும் திருப்தியாக வச்சிருக்குதுல்ல ஆனால் தாய் தான் செய்ய மாட்டாங்கல்ல அதனால ஆயிரம் தாய் தந்தையரை விட வேதசாத்திரங்கள் பெரியவை வாசல்யம் உள்ளவை முக்கியமானவை தாய் தகப்பன் கூட சமயத்தில் கெட்டு பண்ணிடுவாங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை வந்து ஒரு கிழவுன்னு கட்டி கொடுத்துருவாங்க அல்லது வந்து ஒரு மாப்பிள்ள ரொம்ப ஏழையா இருப்பான் போய் பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்துருவாங்க இவன் அங்கே போய் அடிமாட்டு வேலை பண்ணிட்டு உட்காந்துருப்பான் பணம் தான் முக்கியமானு அப்போ வந்து இருந்திருந்து எங்கள் அப்போ எங்கே குணம் கட்டி கொடுத்தான் பாரு என்ன அப்படின்னு பொண்ணும் மாப்பிள்ளையை வஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் சாத்திரங்கள் ஒரு நாளும் அப்படி தீமைகள் செய்ய மாட்டாள் அதனால இங்க என்ன சொல்றாரு இந்த மையூர இந்த சூரிய நாராயணனுடைய பெருமையை உணர்ந்துக்குங்க அவர் ஒருத்தருடைய அருள் உங்களுக்கு இருக்குமானா உங்களுக்கு சகல தேவைகளையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் அந்த வழிபாட்டை விட்டுறாதீங்க அப்படிங்கிறதாக அவர் இந்த ஸ்லோகம் சொல்றார் இதை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன அறிவிப்புங்க என்னன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம இங்கே வைக்கிறதாரனும் செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து கிருத்திகி பிரதோஷம்னு சொல்லி இல்லைன்ட்டாங்க வியாழக்கிழமை அங்கே போயிருந்தோம் நம்ம உண்மை தொந்தன் திரு டி கே பாலசுபிரம்கிட்ட சொல்லி எசோ கிட்ட பெர்மிஷன் வாங்கன்னு சொன்னேன் அவர் போய் யசோ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே கோவிலுக்கு போனால் அங்கே குருக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஏறக்குறை ஐம்பது பேர் இருமுடி கட்டுறாங்கண்ணா இன்னைக்கு தாராளமாக வாங்க அப்படின்னாங்க ஐம்பது பேர் இருமுடி கட்டுறாங்கன்னா நம்ம தாராளமாக போங்கன்னா எதுக்குன்னா அங்கே அந்த சத்தத்தில் நம்மாலும் முடியாது அதனால் நாளைக்கு அங்கே நிகழ்ச்சி நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஆகி போச்சு அங்கே ராகவேந்திரோடைய பஜனை வேறு வியாழக்கிழமை அங்கே இருக்குது முத்துமாரியம் அதனால நாளைய நிகழ்ச்சியும் நடக்க முடியாதுன்னு ஆகி போச்சு நமக்கு இருக்கிறது ரெண்டு வெண்ணுதான் நாம் ஒரு கணக்கு போடுறோம் ஆண்டவங்க ஒரு கணக்கு போடுறோம் அதனால இன்று நம்ம கடைசியாக சந்திக்கிறோம் அடுத்தாப்பில் நம்ம நாமக்கலுக்கு நான் போயிட்டு வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேசிய பிரபந்தம் ஆகார நியமத்துக்காக இங்கே சந்திக்கிறோம் அதனால மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம சந்திக்க முடியாது பெண்ணி இல்லாங்கிறதுனால அதை நம்ம பல பேர் வந்து தெரியாமல் அலைவாங்க அல்லது யாராவது அன்பர் நாளைக்கு முத்துமரம் கோயில் நின்று வரவங்களுக்கு சொல்லி அனுப்பினாரும் சரிதான் பதினாறாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி நான் ஊரில் இருக்க முடியாது இன்னொரு தூரை படிக்கிறேன் கேளுங்க உத்யத் தியுன வாப்பியம் பகுளதமதமாக பங்கபூர்வம் விதாரிய புரோத்னம் பத்திர்பாஷ்வே அவிரலம் அருணச்சாயையா விஸ்ஃபுர்த்திய கல்யாணி கிரியாத்மக கமலமிவ மகத்மண்டலம் சண்டபானோர் அன்வீதம் திருப்திகேத்தூர் அசக்ருத் அலிகுலா காரினா ராகுநாயது இன்றைய உபயதாரர்களான வைஷால்வி திருமதி கே லட்சுமிபாய் அம்மரவர்களுக்கும் திருமதி அலமேத புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமடித்த கோவிலாளருக்கும் உங்களுக்கு நன்றி குறைவு விடைபெறுகிறேன் அடுத்து நாம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தேசிகருடைய ஆகார நியமத்துக்காக சந்திப்போம் அதன் பிறகு எல்லா சொற்பொழிவுகளும் முறைப்படி நடைபெறும்